श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला ீகோ மாசனீமன்கோவஸ் வந்தே கஜரானூயத்து நித்தம் விபுர்வேத பார்கை சே सरस्वती ஜிஹ்வாபிரமஸ்வத்தீட்சிமூர் சுசிகேந்திரம் டைபாயம் சூத்திருத்திரம் ஸ்ரீங்கம் மது வியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ண சதாசிவேந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சனோஸ்மி மாதுச்சமேவ மேவிரவிணம் மேவே சுவம் மம நமோ விதையத்திருஷிபோ மஹோ நமோ குருபியோப்பி பிரானோராம் பரமாந்தம் व्यापकं कारणं வா சோப்பஜித்தி வாத்தமனம் சாம் சகஜசிராமௌனம் பிரயமவாதி ஆச்சாரியர் பிரம்மனையே தியானம் பண்ணுறதுக்கு வழி சொல்லி கொடுப்பது போல விஷயங்களை சொல்லி கொண்டு போகிறார் அதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் இல்லையா ஒரு ஒரு பிடிப்பு வேணும் அந்த பிடிப்புக்கு என்ன பண்ணுறார் யோகசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதையும் அப்புறம் இவரவும் சேர்த்து மொத்தம் பதினஞ்சு அங்கங்கள் அஷ்டாங்க யோகம் சொல்கிறார்கள் நான் பதினஞ்சு அங்கங்கள் பதினஞ்சு பஞ்சதசாங்கம் த்ரிபஞ்சாங்காணி அப்படின்னு நான் வந்து பதினைந்து அங்கங்களை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னாரே தவிர எல்லா அங்கங்களும் பிரம்மனுடைய ஸ்வரூபமாகவே சொல்லிட்டு போகிறார் அப்போ எப்படி நீங்கள் எத்தனை அங்கம் போடுங்கோ பதினஞ்சு அங்கம் இருக்கட்டும் நூற்றம்பது அங்கம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறு அங்கன்னு சொன்னாலும் சரி எங்களுக்கு எல்லா அங்கமும் பிரம்ம சிந்தனம்தான் ஆக பிரம்ம சிந்தனையில் தான் எங்களுக்கு தவிர இந்த அங்கங்களெல்லாம் சொன்னால் நாங்கள் அந்த அங்கத்தை நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இன்டர்பிரட் பண்ணிப்போம் அர்த்தம் பண்ணிப்போம் அப்படிங்கிற கோணத்திலே தான் சொல்லி கொண்டு போகிறார் ஆக யமகா நியமஹா தியாகா மௌனம் நாலு அங்கம் பார்த்துருக்கோம் நாலாவது அங்கம் பூர்த்தி பண்ணலை இன்னும் ஆக இந்திரிய நிகிரகம் பிரம்ம ஜானத்தினால இந்திரிய விஷயங்களெல்லாம் பிரம்மஸ்வரூபம்னு தியானம் பண்ணு அதுதான் யமம் அதுதான் இந்திரிய நிகிரகமும் ஆகிறது எல்லாத்தையும் பிரம்மஸ்வரூபமாக நினச்சி இந்திரிய நிகிரகம் பண்ணணும் இந்திரிய விஷயங்களெல்லாம் பிரம்மமயம் ஏற்கனவே தமகா இருக்குது அது ஞாபகம் வச்சுக்கணும் ஆக எல்லாவற்றையும் பிரம்மங்கிற தரிசனத்தினால இந்திரிய நிகிரகம் பண்ணுறது தான் யமம்னு சொன்னார் அப்புறம் வந்து எப்போவுமே பிரம்ம லக்ஷணங்களையே சிந்தனம் பண்ணுறது தான் நியமம் அப்படி சொன்னார் அப்புறம் நாம ரூபங்களை தியாகம் பண்ணுறது தான் தியாகம்னு சொன்னார் இப்ப மௌனம்னு சொல்லும் போது என்ன சொன்னார் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத அந்த பிரம்மன் தான் மௌனஸ்வரூபம் அப்படின்னு சொன்னார் அந்த மௌன ஸ்வரூபத்தை பத்தின ஞானமும் மௌனம்தான் மௌனஸ்வரூபமான பிரம்மனை பத்தின ஞானமும் மௌனமே அது ஞான ரெண்டு ஜானம் சொன்னார் அதாவது பிரம்மனை பத்தியும் பேச முடியாது பிரபஞ்சத்தை பற்றியும் பேச முடியாது ஆக பிரம்மனும் பேச வாக்கு வாக்காள விளக்கி சொல்ல முடியாது இந்த பிரபஞ்சத்தையும் வாக்காள விளக்கி சொல்ல முடியாது அப்படிங்கிற ஞானமே மெளனம் புரிந்துணர்வு அதுதான் மௌனம்னு சொன்னேன் ஆக பிரம்மத்தை பற்றிய புரிந்துணர்வு பிரபஞ்சத்தை பற்றிய புரிந்துணர்வு அதுவே மௌனம் எனப்படும் கடைசியா பார்த்த ஸ்லோகம் இந்த மௌனம்தான் யாருக்கு மௌனம் சதாம் சகஜ சம்ஹீதம் சாதுக்களுக்கு சாதுக்கள்னா ஞானிகள் வேதாந்த விசாரம் பண்ணுகிறவர்களுக்கெல்லாம் பண்ணி இது என்ன ஆச்சுன்னா இது சகஜமா இருக்கு இந்த மௌனம் சகஜ மௌனமா இயல்பான மௌனமா இயல்பான மௌனம் இது அதாவது கஷ்டப்பட்டு மௌனம் இல்லை இது மௌனம் மெளனத்தை புரிந்து கொண்டதால் ஏற்பட்ட மௌனம் அதுக்குதான் அந்த பாட்டை அடிக்கடி கோட் பண்றது சித்தம் மௌனம் செயல் வாக்கு எல்லாம் மௌனம் சுத்த மெளனம் என்பால் தோன்றில் பராபரமே சொல்லும் பொருளுமற்று சும்மா இருப்பதற்கே எமக்கு அல்லும் பகலும் ஆசை பராபரமே சொல்லும் பொருளுமற்று சும்மா இருப்பதற்கே எனக்கு அல்லும் பகலும் ஆசை படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்றார் கன்றோ சுகங்கான் பராபரமே படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று என்ன இதுக்கெல்லாம் படிக்கணும் படித்தாதான் அப்புறம் அது முழ முடியும் படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்றார் கன்றோ சுகங்கான் பராபரமே எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஆக இது சகஜம் இது கொண்டு கஷ்டப்பட வேண்டாம் அது மற்றதெல்லாம் என்னென்ன சகஜம்னா என்ன ஸ்வபாவம்னு அர்த்தம் நம்ம வேதாந்தம் படிக்க படிக்க நம்ம தீவிர முமுக்ஷுவாக தீவிர ஜிஜாசுவாக அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் தீவிர முமுக்ஷுவாக தீவிர ஜிக்யாசுவாக உத்தமமான குரு கிட்ட வேதாந்த சாஸ்திரம் படிச்சோமையானால் நமக்கு இந்த மௌனம் ஆகி வந்துடும் சகஜ சங்கீதம் சகஜ மௌனம் சகஜம் என்று சொல்லப்படுகிறதா அவர் ஸ்வபாவம் பாடு இயல்பா இருக்க ரொம்ப ஒன்றும் அலட்டிக்கிறது இல்லை சரி அடுத்தது நம் பேசாமல் இருக்கிற மௌனத்தை பற்றி சொல்கிறார் ரெண்டாவது வரியில் கிரா மௌனம் து பாலானாம் பிரயுக்தம் கிரா மௌனம்னா என்ன அர்த்தம் கிரான்னா வாக்கு வாக்குனால மௌனங்கிற கீஹி கிரௌ கிரகா கிரம் கிரௌ கிரஹா கிரா கீர்பியாம் கீர்பி ஆகையினால கிரா மௌனம் கிரா மௌனம்னா வாக்குனால மௌனமாக இருக்கிறது வாக்குனால மௌனம்னா வாக்கு பேசாமல் இருக்கிறது மௌனந்தூ பாலானாம் பாலானாம்னால் என்ன அர்த்தம் பக்குவம் இல்லாதவர்களுக்கு பேசாமல் இருக்கிற மௌனம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா பாலர்களுக்கு சிறுவர்களுக்கு சிறுவர்களுக்குன்னா ஆன்மீக சிறுவர்கள் ஆன்மீக வாழ்க்கையில் சிறுவர்கள் பாலானாம் தூ இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப மட்டம் மாதிரி இருக்கு அப்படின்னு தோணித்துன்னா சாதகானாம் பிகினிங் ஸ்டேஜ் आरंभ சாதகானம் ஆன்மீக வாழ்க்கையில் आरंभ சாதகர்களுக்கு தான் பேசாமல் இருக்கிறது ஒரு இடத்துல உக்காந்து கை காலை அசைக்காமல் ஜப்பம் பண்ணுறது பாராயணம் பண்ணுறது கொஞ்ச நேரம் மௌனமாக இருக்கிறது பாராயணம் பண்ணுறது ஒரு ப்ரோக்ராம் இந்த அந்தர்யோகத்தில் அப்படி தான் வச்சுருக்கோம் மௌனம்ங்கிறது ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ மௌனம் மௌனமாக இருந்தால் நம்ம மனசுக்குள்ள எண்ணங்கள் ஓடும் அந்த எண்ணங்களை நாம் சிந்தனை பண்ணலாம் அது சரியாக இருக்கா இல்லையா நாம்ளே பார்த்துக்கலாம் ஆக கிரா மௌனம்து பாலானாம் பிரயுக்தம் கைகி பிரயுக்தம் பிரம்மவாதிபிஹி பிரயுக்தம் பிரம்மவாதிபிஹி இந்த பிரம்மவாதி அப்படின்னா வேதவாதின்னு அர்ச்சம் தத்துவத்தை அறிந்தவர்கள் பிரம்ம தத்துவத்தை அறிந்தவர்கள் வேதமறிந்தோர்கள் வேதத்தில் அடிக்கடி வர்ற ஒரு பதம் வாக்கியம் பிரம்மவாதினோ வதந்தி பிரம்மவாதினோ வதந்தி அடிக்கடி வரும் வேதத்தில் பிரம்மவாதிகள் சொல்லுகிறார்கள் வேதமறிந்தோர் கூறுகிறார்கள் அறிவின் தன்மையை அறிந்தோர் கூறுகின்றார்கள் அப்படின்லாம் அர்த்தம் ஆஹா கிரா மௌனம் தூ பாலானாம் பிரயுக்தம் யார் சொன்னா அப்படின்னா வேதம் அறிந்தவர்களால் சொல்லப்படுறது இப்ப மௌனம்ங்கிறது என்னாச்சு பிரம்மனே மௌனம் ஆக இந்த பிரம்மனை பத்தி பேச முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் பிரபஞ்சத்தை பத்தியும் பேச முடியாது அப்புறம் இதுதான் மௌனம் ரெண்டு விதமா மௌனம் சொல்லியாச்சு இந்த மௌனம் மூணாவது மௌனம் என்னது பேசாம இருக்கு ஆக பேசாம இருக்கிறதுங்கிறது நாமளாக நான் இன்னைக்கு வியாழக்கிழமை பேச மாட்டேன் அது நாமளாக என்ன பண்ணுறோம் நம்ம என்ன சொல்கிறது வில்பவரை யூஸ் பண்ணி நம்முடைய முயற்சியை பயன்படுத்தி நம்ம பேச முடிஞ்சாலும் பேசக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு இருக்கும் வாய் பேசக்கூடாது ஆனால் இந்த வேதாந்த தத்துவம் எல்லாம் புரிஞ்சுதுன்னு சொன்னால் ஆசையே போய்டும் இந்த பேசணும் யார் யார் பார்க்கணும் பேசணும் அவங்கள்ட ஷேர் பண்ணிக்கணும் போகணும் வேற ஆளே இல்லைங்கிறதானே பாடமே பாடமே என்னென்னா நீயே இல்லை இன்னொருத்த நீன்னா இந்த தனி மனிதன் நீயும் கிடையாது இன்னொருத்தனும் கிடையாது யார்கிட்ட போய் ஷேர் பண்ணிக்க போகிற அத்வைதத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு துவைத்தம் வேணுமா ஆகையினால பேசணுங்கிற ஆசையும் போயிடும் வேணும்னா கேட்டால் இந்த மாதிரி வகுப்பாக இருந்ததுன்னா பாடமாக இருந்தால் அது வேணால் சொல்லலாமே தவிர நிறைய பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் எங்கள் இதில் நிறைய மற்றவங்க பேசுகிறதான் கேட்டுருக்கோம் விரும்பாலும் விவகாரத்தில் பார்த்தோமானா ஏதோ சிலது பேசுவோமா இருக்கும் விவகாரமாக இருந்தால் மற்றபடி பார்த்தா பேசுகிறத விட கேட்குறது தான் உத்தமம் கேட்டால் கேட்குற ஓகே அதாவது பேசணும் நடுப்பு நடுப்புரை பேசணும் சில பேருக்கு பேசி எப்படியா பே கட் பண்ணி பேசி அதெல்லாம் வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது மனோவியாதியைத்தான் காட்டுது நமக்கு யார்கிட்டையா புலம் பண்ணும் போல் இருக்குது இல்லாட்டி சும்மாவாக இருந்தால் கையில் இந்த ஃபோன் வேறு ஒன்று வச்சுருக்கோமா யாரும் நம்மளை சுற்றி இல்லைன்னு நமக்கு என்ன தோன்றது பொழுதும் போகலை என்ன பொழுது போகலைன்னா அப்பரோஷான உறுதியாக படிக்கணும் எல்லாம் பொழுதும் போகலை எல்லாம் வந்து என்ன பண்ணுறது எல்லாம் இடவஸ்துவாக இருக்குது வீட்டில் முழுக்க முழுக்க ஃப்ரிட்ஜ் இருக்குது இது இருக்குது பேசிக்க முடியும் டிவி வேணால் பார்க்கலாமா இருக்கும் அது ரெண்டு பேர் பேசிக்கிறது தான் கேட்க முடியும் நம்ம பேசுகிறத வந்து யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னா ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இப்போ என்ன வேலையெல்லாம் முடிஞ்சுதா கொஞ்சம் பேசலாமா அப்போ அது கூட கேட்கணும் சில சமயம் தெரியாது அவன் ஏதாவது ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாள் இப்போ அப்படித்தானே ஆறுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும் யோக சக்தி இருக்கா என்ன தெரியாது நம்ம பாட்டுக்கு ஃபோனை பண்ணி வச்சுடுவோம் சில சமயம் சில பேருக்கு வந்து இவனுக்கு பொழுது போக இருக்காது அவன் வேலை நிறைய இருப்பான் இவனை கூ அவனை கூப்பிட்டு இருக்கட்டும் வேலையெல்லாம் கொஞ்சம் நேரம் எனக்காக பேசு அப்படின்னா அது வியாதி தான் ஆனால் என்ன பண்ணுறது அந்த வியாதி தான் அதுக்கு பேர் தான் சம்சாரம்னு பேர் சும்மா இருக்க முடியல மனசில் எப்போ ஏதோ ஒரு எண்ணெய் ஓட்டம் வேகமாக ஓடுறது அது உள்ளுக்குள்ளேயே ஓடின்னு இருந்தால் பரவாயில்ல வாயை திறந்து வெளியில் சொல்லணும் போல இருக்குது அது சொல்லி ஆகணும் வீட்டில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் அது யார்கிட்டையா சொல்லி புலம்பினா கொஞ்சம் மனசுக்கு ஒரு ஆறுதல் தான் இப்போ அவனுக்கு பிரச்சனை கேட்குறவன் இருக்கானே அவனுக்கு விஷயம் நிறைய போயிடும் சில பேர் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இருக்காங்க இது பேசிகிட்டு இருந்தால் கடைசியில் பாடம் நடத்த முடியாது இப்போ எனக்கே அவங்களுக்கு வந்து சொல்லணுமா அவங்க அவங்களுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பேசிகிட்டே ரொம்ப நாளைக்கு பேசிகிட்டு இருக்க முடியாது கொஞ்ச நாள் பேச்செல்லாம் அடங்கி போயிடும் ஆனால் இங்கே சாஸ்திரம் சொல்கிறது அந்த மாதிரி மனசு சஞ்சலமாக இருக்கிறது வாய் பேசிகிட்டு இருக்கிறது சில பேரால் நிறுத்த முடியாது ஸ்டாப்பாக பேச ஆரம்பித்தா ஃபுல் ஸ்டாப் கம்மாக ஒன்றும் இருக்காது போயின்ண்டே இருக்கும் எப்படி தான் பேசுகிறாங்களோன்னு நமக்கு ஆச்சரியமாக வேறே இருக்குது சில பேர் பேச ஆரம்பித்தா பேசிகிட்டே இருக்காங்களேன் எப் எப்படா அதை முடிப்பாங்க நமக்கும் தோணும் அப்புறம் ஒரு வழியாக வாய் வலித்து ஓஞ்சாதான் உண்டு என்னால் எதுக்கு சொல்கிறோம் அது ஒரு சம்சாரத்தினுடைய அறிகுறியை காட்டுகிறது பேசிகிட்டே இருக்கிறதுங்கிறது சம்சாரத்தினுடைய சம்சாரம்னா என்ன துக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் அது அது சந்தோஷ சமாச்சாரமாக இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி அது மனசில் ஏதோ பிரச்சனை இருக்குது ஆனால் விஷயம் தத்துவங்கள்லாம் புரிஞ்சாச்சுன்னா மனசு அடங்கி விடுறது திரா மௌன்து பாலாநாம் பிரயுக்தம் சரி அடுத்த ஸ்லோகம் படிக்கும் இனி அடுத்த சாதன என்ன பார்த்தோம் மௌனம் ஜனேதம் சத்தம் வியாப்தம் ஆனோஸ் யேதம் சதத்தம் வேஷன்ன தியானம் பண்ணுவதற்குரிய இடம் அஷ்டாங்க யோகத்தின்படி தேசங்கிறது கீதையில் படிக்கிறோம் சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்பிய ஆக தேசம்னு சொன்னால் தியானம் செய்வதற்குரிய தகுந்த இடம் இந்த மாதிரி ஆசிரமம் எல்லாம் தியானம் செய்வதற்கு தகுந்த இடம் சங்கராச்சாரிய சொல்ற நதிக்கரையில் தியானம் பண்ணலாம் ஆனால் அது நதிக்கரை நிம்மதியாக இருக்கணும் மலை கொகைகள் சொல்கிறாங்க ஆக குகைகள் பெரிய மரத்தோட பொந்துகள் இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் தியானம் பண்ணலாம் தியானம் பண்ணுவதற்குரிய இடங்கள்னு சொல்ல அந்த இடமெல்லாம் வந்து தூய்மையாக இருக்கணும் அந்த தேசம்னு சொன்னால் அந்த இடம் அந்த இடம் வந்து சுத்தமாக இருக்கணும் அது வந்து ரொம்ப மேடாக இருக்கக்கூடாது நாத்தி ஷ்ரித்தம் நாத்தி நீச்சம் செயலாஜின அத் ரொம்ப மேடாக இருக்கக்கூடாது ரொம்ப பள்ளமாக இருக்கக்கூடாது சமதளமாக இருக்கணும் அந்த இடத்துல புழு பூச்சி எல்லாம் இருக்கக்கூடாது தியானம் பண்ணுற போது நமக்கு இடைஞ்சலாக இருக்கும் எறும்பு இருக்கக்கூடாது அந்த இடம் சுத்தமாக சுத்தப்படுத்தப்பட்டிருக்கணும் இயல்பாகவே சுத்தப்படுத்தப்பட்ட இடம் அதாவது சங்கராச்சாரியார் தெய்வாத் சம்ஸ்கிருதம் இறைவனுடைய அருளால் தூய்மைப்படுத்தப்பட்ட இடம் இந்த இந்த இடம் முத முதல்ல வாங்கிற போது பூஜ்ய சுவாமிஜி தயானு சுவாமிஜி வந்து சொன்னார் தெய்வாத் சம்ஸ்கிருதம் ஸ்தலம் அந்த ஒரு வார்த்தை சொன்னார் அதாவது தெய்வாத் சம்ஸ்கிருதம்னா ஏற்கனவே இந்த இடம் இறைவனுடைய அருளால் புனிதப்படுத்தப்பட்ட இடம் அப்படின்னு அர்த்தம் நாம் நாம் ஜபம் தியானம் நிறைய பண்ணி பூஜைகள்லாம் பண்ணி நிறைய ஹோமங்கள் வழிபாடுகள் இதெல்லாம் பண்ணி இடத்துக்கு இன்னும் அருள் சக்தி கூடும் அந்த வைப்ரேஷனுங்கிற அங்கே வரணும் அது மாதிரி அந்த இடத்துக்கு ஒரு மகிமை இருக்குது அது வாஸ்தவம் தான் இல்லைன்னு சொல்லுது இப்போ அது ஒரு புண்ணியக்ஷேத்திரம் குருக் கஷேத்திரத்தில் தான் யுத்தம் நடந்தது மகாபாரத யுத்தம் நடந்தது ஆனால் அங்கே தான் நிறைய யஜங்கள் யாகங்களும் நடந்தது பெரிய பெரிய யாகங்களும் யஜ்ஞங்களும் நடந்த இடம் அது தான் அதில் நாற்பத்தி எட்டு தீர்த்த ஸ்தானம் நாற்பத்தி எட்டு புலங்கள் தீர்த்தஸ்தானங்கள்லாம் இருக்கு அதனால் கிரகண புண்ணிய காலத்துலாம் அங்கே குளிக்கிறதுலாம் இன்னும் சாஸ்திரப்படி எப்படி ஹரித்வார் இது அலகாபாத்லாம் இருக்கோ அதெல்லாம் பிரயாகக்ஷேத்திரம் இலாஹா அலகாபாத்னால் சொல்லக்கூடாது இலாகாபாத் அலஹாபாத் அது பிரயாகக்ஷேத்ரம் அங்கெல்லாம் வந்து அதை விசேஷமாக சொல்கிற மாதிரி குருக்ஷேத்திரமும் ஒரு புண்ணியக்ஷேத்ரம் இதனால் நம்ம தேசங்களில் வந்து எல்லா இது புண்ணியக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி அதில் க்ஷேத்திர விசேஷங்கள் நான் வேற சொல்லு இதுக்கு சொல்கிறேன் தேச விசேஷம் இல்லை நம்மளை என்ன பண்ணுவோம்னு கேட்டால் எப்போவுமே எந்த ஒரு பூஜை பண்ணுறதா இருந்தாலும் என்ன பண்ணுறோன்னா அந்த இடத்த சுத்தம் பண்ணுறது அந்த யாகசாலா சுத்தியர்த்தம் பாகசாலா சுத்தியர்த்தம் சர்வோபகரண சுத்தியர்த்தம் சுத்தியர்த்த சுத்தி புண்ணியாக வாசனம் கருஷியே ஒரு மந்திரத்தை ஜலத்தை வச்சிருந்து அது மந்திரம் புண்ணியமான சொற்களை எல்லாம் சொல்லி இந்த இடம் எங்கள் மனசுக்கு சுத்தத்தை கொடுக்கட்டும் நல்ல வார்த்தைகள்லாம் இருக்குது பவமான பவித்ரேண விச்சருஷணி எப்போ தா ச புனா துமா புனந்து மா தேவஜனாக புனந்து மனபோதியா என் மனசு சுத்தமாகட்டும் இந்த இடம் சுத்தமாகட்டும் யாகசாலை சுத்தமாகட்டும் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் சுத்தமாகட்டும் அப்படின்னு சொல்லி தினமும் இந்த புண்ணியவாஜனம் பண்ணாமல் ஒரு சின்ன பூஜை கங்கா கங்காதேவியை பூஜை பண்ணி தண்ணியை தெளிக்காமல் எதுவும் பண்ண மாட்டோம் குளித்த உடனே வீட்டுக்குள்ளேயே தெளிச்சுட்டே வருவாங்க இந்த இடமெல்லாம் சுத்தமாகட்டும் வாச தெளிக்கிறது எதுக்காக எல்லாம் தேவர்கள்லாம் வர்றாங்களாம் அதனால் வாசலை தெளித்து கோலமெல்லாம் போட்டு தேவர்களெல்லாம் வரவே இருக்கிறோம் எல்லாம் அப்படி அந்த அர்த்தத்தில் தான் தேசங்கள்லாம் வச்சிருக்கோம் ஆக இந்த எதுக்கு இது சொல்கிறதுன்னா தேச விசேஷம் அது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இதெல்லாம் லவ் சாஸ்திரியம் லௌகிகம் ரொம்ப கிளன்லினஸ்ஸாக இருக்கிறது வெறும் கிளன்லினஸ்ஸாக இல்லை தெய்வீகமாக இருக்குது டிவைன் பவரோடு இருக்குது தூய்மையாக மாத்திரம் இல்லை சொல்லுவாங்க இல்லையா கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் அப்படின்னா ஆக தூய்மையாக இருக்கிறது மாத்திரம் இல்லை தெய்வீகமாகவும் இருக்கணும் அந்த இடத்துல உட்காந்தான் சந்நிதியில் போய் தட்சிணாமூர்த்தி சன்னியில் உட்காந்தா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனாலும் மனசு ரொம்ப சாந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தான் தேச விசேஷம் ஆக அது ஒரு ஏதாவது மேடு பள்ளம் இல்லாமல் இடமாக இருக்கணும் என்னெல்லாம் பாருங்க மேடும் இருக்கக்கூடாது பள்ளமும் இருக்கக்கூடாது புழு பூச்சிலாம் இருக்கக்கூடாது தியானம் பண்ணுற போது நமக்கு அனுகூலமாக இருக்கணும் அது மலையில் பண்ணலாம் குகையில் பண்ணலாம் நதிக்கரையில் பண்ணலாம் ஆகா அது மந்திரத்தினாலையும் தந்திரத்தினாலையும் அந்த இடம் சுத்தம் பண்ணப்பட்டிருக்கோம் தந்திர சுத்தின்னா என்னர்த்தம் பெருக்கி சுத்தமாக வச்சுருக்குறது மந்திர சுத்தம்னா என்ன அர்த்தம் மந்திரத்தினாலும் நான் இந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ண போகிறேன் சமஸ்தேவதைகளும் இந்த இடத்துல இருந்து என்னக்கு தியானத்துக்கு அனுகூலமாக இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது அதுக்கு மந்திரங்கள் சொல்லணுங்கிறது கூட இல்லை இந்த மனசோட பாவனை பண்ணிண்டா கூட போ மந்திரத்தை சொல்லி பாவனை பண்ணலை என்ன என்ன பாவனையும் மந்திரமும் இருந்தா பெஸ்ட் मंत्रम இல்லைன்னாலும் பாவனை பெட்டர் நல்லது அது மாத்திரம் இன்னொரு கண்டிஷன் பகவான் கீதையில சொல்லியிருக்கார் ரகசி ஸ்திதா யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரகசி ஸ்திதஹா ரகசியமா பண்ணணும் நாம ாருக்கும் தெரியக்கூடாது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் அங்கிருக்கு இங்கே என்ன சொல்ல போகிறாரு பார்க்க போகிறோம் மற்றபடி இது தேச விசேஷமாக சொல்லப்பட்டு தனியாக பண்ணணும் விவிக்த தேச சேவித்வம் விவிக்த சேவி லக்வாசி எதவா காஜமான தியானயோக பரோ நித்தியம் வைராக்கியம் சமுபாசுதா விவிக்த சேவின்னா விஜன சேவி யாரும் இல்லாத இடமா இருக்கணும் விஜனஹா எனக்கு ஹெல்ப்புக்கு ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி போயிடலாம் தியானம் பண்ண முடியும் அப்புறம் அவன் அவனுக்கு வேலை சொல்கிறதுக்கு நமக்கு சரியா போய் நீ இதை எடுத்து வை அதை தொடச்சி வை இதை பண்ணி வை நீ ரெடி பண்ணு ஒருத்தரையும் கூட்டிகிட்டு போகக்கூடாது விஜனகா விஜனஹான்னா ஜன நடமாட்டம் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கு அனா இங்கே என்ன சொல்கிறார்வர் இங்கே என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் எல்லாம் பிரம்மன் நமக்கு இந்த மாதிரி இடமெல்லாம் நீங்கள் சொல்லி இதெல்லாம் நான் போய் தேடி பிடிச்சி பார்த்து பண்ணி இதெல்லாம் வந்து லௌக்கிகமானது லௌக்கிகமான சுத்தமானது சாஸ்திரியமாக சுத்தமானது லௌக்கிகம்னா என்ன அர்த்தம் திருஷ்ட பார்க்குறதுக்கெல்லாம் கிளீனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லை இல்லை இந்த இடத்துல ஒரு தெய்வீக சக்தி இருக்குங்கிறோம் இல்லையா அதெல்லாம் சாஸ்திரியத்தினால உண்டு பண்ணுறது இவர் இங்கே என்ன சொல்கிறார் பிரம்மனில் ஜனமே இல்லை பிரம்மன் ஒன்று தான் மற்ற இடத்துக்கு போனால் எங்கேயாவது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் இல்லாட்டா ரெண்டு காக்கா மேலேனு கத்தும் ஆகையினால் நீ என்ன தான் போய் எங்கே போய் பண்ணினாலும் சரி அங்கே வந்து இப்போ இப்போ உலக இப்போ போனாலும் சரி நீங்கள் உத்தரகாசி போனாலும் சரி கங்கோத்ரி போனாலும் சரி இப்போ இன்னும் ஆசிரமத்தில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இல்லாட்டி நம்ம தியான கிளாஸ் தொடங்கினோன்னு வச்சுக்கோங்க எல்லாம் நின்று ஒன்று முன்னலாக வச்சு நான் தியான வகுப்பு தொடங்கினோம்னா அப்போ தான் ஏதோ ஒரு பாட்டு வைக்க ஆரம்பிப்போம் போட்டு பாட்டு ஆள் இல்லாட்டாலும் என்ன இங்கேருந்தோ பாட்டு சத்தம் எங்கிறது டிஸ்டபன்ஸ் தான் ஆதி பௌத்திகுக்கம் ஆகையினால என்ன சொல்கிறாருன்னா இந்த பாரு பரமார்த்த வஸ்தூவில் ஒன்றுமே கிடையாது அதுதான் விஜன பிரதேசம் அதுதான் வந்து உண்மையிலேயே தேசம் ஆகையினால பிரம்மன் தான் இப்போ நமக்கு விஜன பிரதேசம் அவர் சொல்ற பிரம்மன் தான் விஜன பிரதேசம் விஜனம் தான் அர்த்தம் விகதா ஜனஹா ஜன நட ஜனங்கள் இல்லாத இடம் சாதாரண தேசத்தை பற்றி நம்ம நான் நிறைய சொன்னேன் அங்கே இவர் என்ன சொல்கிறார் விஜன விஜன தேசம்தான் முக்கியம்னா விஜன தேசம் எதுன்னா பிரம்மன் தான் பிரம்மன்ல ஏது ஜனம் ஒன்றுமே இல்லையே எல்லாம் மாயா காரியம்தானே பசு பட்சி மிருகாதி யோனிகள்னா ஆகையினால அத சொல்றாரு தாதவ் மத்தியேச்ச அந்தேச்சின் ஜனஹா ந வித்தியதே தொடக்கத்திலும் சரி இடையிலும் சரி நடுவிலும் சரி எந்த வஸ்துவினிடத்தில் மக்கள் ஜனங்கள் என்பது இல்லவே இல்லையோ ஜனங்களே கிடையாது பிரம்மன்ல ஜனங்கள் கிடையாது ஆஹா பிரம்மன் வந்து எனது நிர்ஜனஹா விஜனஹா விஜனம் பிரம்ம நிர்ஜனம் பிரம்ம பிரம்மம் வந்து இல்லாத ஜனங்கள் இல்லாதது ஆகினால் அதை தியானம் பண்ண அவ்வளோதான் அதுதான் தேசம்னுட்டார் தேசம் என்னது விஜன தேசம் எதுன்னா பிரம்மம் யமம் என்னது பிரம்மம் நியமம் என்னது பிரம்மம் அப்புறம் என்னது நியமம் அப்புறம் வந்து தியாகம் என்னது பிரம்மம் பிரபஞ்சத் தியாகம் அது ஒன்று தான் அது பிரபஞ்சத் பிரம்மனை நினைச்சிதானே தியாகம் பண்ண முடியும் பிரபஞ்ச தியாகம் மௌனம் எது பிரம்மன் சரி இப்போ விஜன தேசம் எது ஆக இதை பொறுமையாக புரிஞ்சுக்கணும் ஆதவ் மத்தியேச்ச அந்தேச்ச ஆதவுன்னா என அர்த்தம் தொடக்கத்திலும் மத்திய இடையிலும் அந்தே முடிவிலும் எஸ்மின் எந்த வஸ்துவினிடத்தில் அது முதல்ல கூட போடுக்கலாம் எஸ்மின் ஆதவ் அந்தே ஆதவ் மத்திய அந்தேச்ச ஜன வித்தியதே ஜனம் இல்லையோ அது மாத்திரம் இல்லை இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் எது வியாபித்திருக்கிறதோ சொல்கிற எல்லா தேசத்தையும் வியாபிச்சிருக்கு நீ எதுக்கு ஸ்பெஷல் தேசத்துக்கு போகிற எந்த இந்த தேசத்தில் தான் பிரம்மன் இருக்கு அந்த தேசத்தில் பிரம்மன் இல்லைன்னா சொல்லுவேன் தேசமே பிரம்மனில் தானே இருக்குது ஆகையினால ஏனேதம் சததம் வியாப்தம் இதம் சததம் ஏன வியாப்தம் இதம்னா இதம் பிரபஞ்சம் அர்த்தம் இந்த நம்ம அனுபவிச்சுருக்கிற எல்லாம் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆக பிரம்மன் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது அனுபவிக்கிற வஸ்துல்லாம் யார் வியாபிச்சிருக்காருன்னா நான் தான் வியாபிச்சிருக்கேன் பிரம்மனாகிய நான் தான் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கேன் இதம் ஏன சதத்தம் வியாப்தம் இல்லை கொஞ்ச நேரம் வியாபிச்சிருக்கார் அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்க போயிட்டார் பிரம்மன்னா இல்லப்பா சததம் வியாப்தம் எப்பொழுதும் வியாபிச்சிருக்கார் சதேஷோ விஜனஸ்மிருதா அந்த தேசமே விஜனஹா என்று சொல்லப்படுகிறது அந்த அந்த தேசம் என்னென்ன அர்த்தம் சஹா பிரம்மைவ தேசிரம்மை தேசா அந்த பிரம்மந்தான் தேசம் என்ன தேசம் விஜன தேசம் என்று ஸ்மிருதா என்று கருதப்பட்டு இருக்கிறது பெரியோர்களால் கருதப்பட்டு இருக்கிறது விஜன தேசம் என்று இங்கே சொல்றார் ஆகையினால எந்த இடத்துல தியானம் பண்ணணும்னு கேட்காதே எல்லா இடத்திலையும் எப்பொழுதும் நீ தியானம் பண்ணலாம் எல்லா இடத்துலையும் நீ தியானம் பண்ணலாம் எப்பொழுதும் எல்லா இடமும் பிரம்மஸ்வரூபந்தான் எல்லாம் எப்பவும் நீ அந்த பிரம்மனே இடமா நினைச்சுக்கோ அப்படிங்க எல்லாத்தையும் பிரம்மத்தோட சம்பந்தப்படுத்துறார் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்த ஸ்லோகம் கலநாத் சர்வபூதா காலனியோய கலநூத்தனீமேஷ காலசப்தேன நிர்ஷ்ட கோத்வய எந்த நேரம் தியானம் பண்றது எந்த இடத்துல தியானம் பண்றதுன்னு ஒரு விஷயம் இதெல்லாம் யோக சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கு அதை ஃபாலோ பண்றதுனே தப்பு இல்லை ஆனா இவருடைய அர்த்தம் என்ன பண்றார் அந்த இடமெல்லாம் தேடி பிடிச்சி பண்ணுறதுக்கு பேசாமல் பிரம்மனை நினச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு விடுறார் அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் அதனால் நீங்கள் அந்த இடமெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை வேணும்னா பண்ணலாம் இல்லை இதை ஃபாலோ பண்ணுறதுனாலும் பண்ணலாம் எங்கே இருந்தால் என்ன எத்தவத்தை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முக்தர் மனம் இருக்கும் மோனத்தேன்னு அது மாதிரி இருந்தாலும் என்ன காரியம் பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்ம மனதை இந்திரியானு இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இது தாரையன் நவ கிச்சித் கருமித்து மன்னேத தவவித்து மகாபாஹோ குணகர்மவிபாக குணாகுணேஷு வர்த்தே இது ம சே அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தியானம் பண்ணணும் சாதாரணமாக தியானம் பண்ணுறதுக்கு காலம் சொல்லுகிறார்கள் சந்தியா காலங்கள் அதாவது காலையும் இரவும் முடிகிற நேரம் காலை தொடங்குகிற நேரம் சந்தியா காலம் அதே மாதிரி பகல் மு முற்பகல் முடிஞ்சு பிற்பகல் தொடங்குகிற நேரம் மாத்தியானிகாலம் அதே மாதிரி சாயங்காலம் முடிய போகிறது ராத்திரி தொடங்க போகிறது அந்த சந்தியான்னு சொன்னாலே அந்த கூடும் வேளை இரவும் பகலும் கூடும் வேளை காலையில் வந்து இரவு முடிகிறது பகல் தொடங்குகிறது மாலையில் பகல் முடிகிறது இரவு தொடங்குகிறது நடு மத்ய மத்தியானத்தில் என்னென்ன மத்தியானம்னாலே சூரியன் நடுமைய உச்சியில் இருக்கிறது தான் மத்தியானம்னு சொல்லணும் ஆக இந்த சந்தியா காலங்களில் எந்த ஆக்டிவிட்டிஸும் இருக்கக்கூடாது இது பொதுவான தர்மசாஸ்திரம் சந்தியா காலங்களில் ஈஸ்வர ஸ்மரணம் பண்ணணும் வேற எதையும் ஸ்மரிக்கக்கூடாது நம்ம தர்மசாஸ்திரம் சொல்லுகிறது சந்தியா காலங்களில் பகவத் ஸ்மரன் இறைவனை நினைக்க வேண்டிய நேரம் அப்புறம் இன்னொன்று பிரம்ம முகூர்த்தம் அந்த காலையில் நேரத்தை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் சூரியோதயத்துக்கு மூணே முக்கால் நாழிக முன்னால கணக்கு அந்த முகூர்த்தத்தை பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம்னாலே ஞாபகம் வச்சுக்கணும் கடவுளை நினைக்க வேண்டிய நேரம்னு அது அந்த நேரம் ஈஸ்வரனைத்தான் கடவுளை தான் நினைக்கணும் வேறு எதையும் லௌகிகத்தை நினைக்கக்கூடாது உலக வாழ்க்கையை பற்றி நினைக்கக்கூடாது கடவுளை நினைக்கக்கூடிய ஸ்லோகங்களை சொல்கிறது ஜபம் பண்ணுறது தியானம் பண்ணுறது எல்லாம் அந்த நேரம் அதுக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கு ஆ இது கால விசேஷம் இன்னும் சில பேர் கேள்வி எத்தனை நேரம் தியானம் பண்ணணும் எத்தனை நேரம் பேசணும்னு கேட்க மாட்டேங்கிறான் எத்தனை நேரம் சாப்பிடணும்னு யாரும் கேட்கறது ஆனால் எத்தனை நேரம் தியானம் பண்ணணும்னு என்னென்னா அதில் அவ்வளோதான் ஈடுபாடு விஷயம் தெரிஞ்சாக எத்தனை நேரம் தியானம் பண்ணணுங்கிற கேள்வியே சரி வராது தியானம் பண்ணுறது அவங்க பக்குவத்தை பொறுத்தது அதனால் எத்தனை நேரம் வேணாலும் தியானம் பண்ணலாம் அதாவது எப்போ தியானம் பண்ணணும் எவ்வளவு நேரம் தியானம் பண்ணணும் அப்படி ரெண்டு பிரிச்சுக்கணும் எப்போ தியானம் பண்ணணும் எவ்வளவு நேரம் தியானம் பண்ணணும்னு கேட்டால் இந்தந்த காலங்கள் பிரம்ம முகூர்த்தம் சந்தியா காலங்களில் தியானம் பண்ணலாம் காலையில் வேலையில் நமக்கு வந்து உடம்பு வேறு ரெஸ்ட் எடுத்திருக்கும் அது மாத்திரம் இல்லை வேலையும் தொடங்கியிருக்க மாட்டோம் மனசும் ஆதரவாக இருக்கும் நேற்றி கவலை எல்லாம் கொஞ்சம் மறந்துருக்கும் புது கவலைக்கு தயாராகணும் ஆகையினா இது வந்து ஓரளவுக்கு நமக்கு சாந்தியாக தான் இருக்கும் அந்த நேரம் அதை உபயோகப்படுத்திக்கிறது இப்படித்தான் சாந்தி அபியாசம் பண்ணி ஆகணும் வேறு வழி கிடையாது அதாவது என்ன சொல்கிறது வியாபகாரிக்கமாக நமக்கு மனசு சாந்தி வேணும்னா இந்த தர்மானுஷ்டானங்களை பண்ணி மனசுக்கு சாந்தியை சம்பாதிக்கணும் அதையும் மீறி இப்போ ஜென்மாந்திரங்களில் பண்ணின பாபங்களால் நமக்கு மனசாந்தி போகலாம் அதுக்கு தான் இருக்கவே இருக்குது வேதாந்தம் ஆக நம்ம சாதாரணமாக தர்மத்தை கடைப்பிடிச்சே மனசுல நிறைய சாந்தியை உண்டு பண்ணிக்கலாம் அது வந்து அனுபவிக்கிற சாந்தி அது அனித்யந்தான் மித்யாதான் ஆனால் இருக்கணும் வேணும் விவகாரத்துல தேவை ஆனா அது பூர்ணமானது கிடையாதுங்கிறதுனால அதுல பூர்ணத்துவத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது முழுமைய ஆக அந்த காலங்களில் தான் தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது எத்தனை நேரங்களுக்கு நானாக சேர்த்துன்ருக்கேன் நிறைய பேர் கேட்கறதுனால இப்படி சொல்ல வேண்டியிருக்கு ஞாபகம் அவங்கவுங்களுக்கு எவ்வளவு முடியுமோ தியானம் பண்ணுற முறைப்படி பண்ணினால் இந்த கேள்வியே வராது தியானம் செய்யக்கூடிய முறைப்படி செய்ய ஆரம்பித்தோமானா உடம்பெல்லாம் நம்ம இந்த ரிலாக்ஸேஷன்லாம் சொல்கிறோம் இல்லையா சரீர சமகம் பிராண சமகம் மனசமகா இதெல்லாம் ஆடற முறையாக பண்ணிகிட்டே போனோம்னா நமக்கு நேரம் போகிறதே தெரியாது ஏன்னா விஷயம் தெரிஞ்சு பண்ணுறவங்க ஆர்வத்தோடு பண்ணணும் தெரிஞ்சு பண்ணணும் தியானம் பண்ணுறதுக்கான ஞானம் இருக்கணும் ஞானம் இருந்தால் மாத்திரம் போராது ஆர்வமும் வேணும் ஆர்வமும் ஞானமும் இருந்தால் தியானம் பண்ணுறது எத்தனை நேரம் கேள்விக்கு அவகாசமே கிடையாது இடமே இல்லை இங்கே அவர் என்ன சொல்கிறார் காலம்னா என்னது பிரம்மன் காலகாலஹா சிவபெருமானே நம்ம என்ன சொல்கிறோம் காலகாலஹாங்கிறோம் காலத்துக்கெல்லாம் காலம் இந்த காலங்கிறது எதுலருந்து உற்பத்தி ஆறுது காலம் எதுலேருந்து உற்பத்தி ஆறு தேசமும் அப்படி தான் எங்கிருந்து இந்த இடம் தொடங்கிது சொல்லி பாருங்க இடம் எங்கிருந்து தொடங்கிதுன்னு யோசிச்சு பாருங்க சொல்ல முடியாது இடம்ங்கிறது இடைவெளி எல்லாருக்கு தேசங்கிறது எல்லாருக்கு நிறைய பேர் இப்போ செவ்வாய்கிரகத்துக்கு போகிறாங்கன்னா எல்லாம் புக் பண்ணி வச்சுருக்காங்க என்ன எவ்வளோ தூரம் வாழ்க்கை சாஸ்வதம் நினைஞ்சின்னு இருக்கோம் அதனால் செவ்வாய்கிரகத்துக்கு எத்தனையாவது வருஷத்துக்கு போகிறதுக்கா எல்லோரும் வந்து ஏழு டாலர் கொடுக்கணுமா ஏதோ வாங்கிட்டு நான் பாட்டுக்கு உள்ளே வாங்கி போட்டுருக்கான் ஏழு டாலர் கொடுத்தா செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பிளான் நிறைய பேர் கொடுத்துருக்கோம் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் கொடுத்துருக்கான் அது ரொம்ப விசேஷமாக வேறு போடணும் ஆக இடம் எங்கேருந்து தொடங்கியதுன்னு எங்கே இடம் எங்கே தொடங்கியது இடம் எங்கே முடிய போகிறது தெரியாது பெரிய ஆச்சரியந்தான் ஸ்பேஸ் டைம் அண்ட் ஸ்பேஸுங்கிறாங்க டைம் அண்ட் ஸ்பேஸ் தியரியே பெரிய விசேஷமானது இடம்ங்கிறது எங்கே ஆரம்பித்தது எங்கே முடிய போகிறது தெரியாது அதே மாதிரி காலம் எப்போ தொடங்கியதுன்னு கேட்டால் அதுவே காலத்தில் சொல்லி ஆகணும் காலமும் தொடக்க காலத்தை பற்றி காலமும் ஒரு என்ன சொல்கிறது காலம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்ல முடியுமே தவிர காலம் எப்பொழுது தொடங்கியது காலம் எப்பொழுது முடியும் நம்ம சங்கல்பத்தில் சொல்லிகிட்டு இருக்கோம் கலியுகே அப்படின்னா என்ன அர்த்தம் இருபத்தெட்டாவது கலியுகமாக இந்த கல்பத்தில் இந்த கல்பத்தில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ கல்பம் வந்திருக்கு சுவேத்தவராக கல்பே வைவஸ்வத்த அதில் கலியுகம் அந்த கலியுகத்தில் வந்து அதில் வேறு வருஷம் கலியுகே பிரதமே பாதே அதில் ஃபஸ்ட்டு பாதமாக ஜம்புத்வீபே தேசம் இதுக்கு பேர் கால சங்கீர்த்தனம்னு பேர் கால ஸ்மரணம் காலஸ்மரணம் கர் கர்மா பண்ணுற போது காலத்தை நினச்சி அப்புறம் எடுத்த ஜம்பூத்வீபே பாரத வருஷே பரதகண்டே மேரோஹோ சங்கல்பம் ஆரம்பிக்கிறப்போ இப்படி இருக்குது சுபேதினே சோபனே முஹூர்த்தே ஆத்திய பிரம்மணகா இந்த ஃபஸ்ட்டு பிரம்மவான் ஆட்பிரமண வித்தீயபரா இது ஒரு டயம் அப்புறேதவராக கல்பே வைவசமன்வந்திர அஷ்டவிம்சதி நம்ஃனர்த்தம் இதெல்லாம் முடிவே கிடையாது ஏகாச்சு பிரயுத்தஞ்சார்ச்சியுதிரஞ்சாந்தன்மே மனிவசம ஆல்லசங்கல்ப ரொம்ப சொல்ல முடியாது ஏதோ ஒரு சம்பிரதாயம் ஒரு முறைக்காக வச்சிருக்காங்க இப்ப என்ன சொல்றாருன்னா பிரம்மாதீனாம் நிமேஷத்தகா சர்வபூதா நாம் கலனாத்து பிரம்மாதீனாம் நிமேஷதா பிரம்மா முதலியவர்கள் பிரம்மான்னா யாரு பிரம்ம தேவன்லருந்து இது இப்போ எல்லாமே பிரம்மா முதல் அனைவருடைய தொடக்க காலத்திலிருந்து பிரம்மாதீனாம் சர்வபூதானாம் நிமேஷத்தா கலனாத் அப்படி படிக்கணும் பிரம்மாதீனாம் சர்வபூதானாம் பிரம்மா முதலிய அனைத்து ஷரீரங்களும் அனைத்து ஜீவர்களும் நிமேஷத்தலனாத் ஆரம்பத்திலிருந்து கலனாத்துன்னு ஆதாரத்துவாத்துன்னு அர்த்தம் ீஜசாந்தரி வாங்கு ஜகதிதம் பிராங் புனா கல்பேசன வைச்சித்ய சித்திரீகிருத்தை சித்திரீகிருத்தம் அந்த ஸ்லோகத்தை ஞா ஒப்பிடுக தஷிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் இரண்டு பீஜஸ் ரெண்டுனா உங்கள் நம்பர் வேறையா இருக்க முடியாது வேற ஸ்லோகம் வரக்கூடாது விஸ்வம் தர்பண திருஷ்யமான நகரி முதல்ல ரெண்டாவது பீஜஸ்யாந்தர் இவாங்குரோ ஜெகதிதம் பிராங் நிர்விகல் புன மாயா கல்பிதேச கால கலனா வைச்சித்யம் மாயா கல்பிதேஷம் மாயா கல்பித காலம் கலனா கலனூகம் வைச்சித்ய சித்திரீகம் இந்த இடத்துல கலனா கணக்கிடுகிறது ஆதாரம்னு அர்த்தம் அனைத்து உயிர்களுக்கும் தொடக்க காலத்திலிருந்து ஆதாரமாக இருக்கிறது தொடக்க காலமே சொல்ல முடியாது நிமிஷத்தகானா ஆரம்பத்தகான்னு அர்த்தம் கண்ணை மூடி திறக்கிறது பற்றி தான் நிமிஷம்னு பேர் அதிலிருந்து தொடங்கிறது நம்ம கோயிலில் இருக்கிற எல்லா சுவாமியும் நம்ம ச சாதாரணமாக காலத்தை எதை வச்சு கணக்கிடுறோம் சூரியனை வச்சு கணக்கிடுறோம் கடவுளுடைய கண்ணாக இருக்கிறதுன்னு தெரியுமோ ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண்ணு சந்திரன் நெற்றி கண் வந்து அக்னி தத்துவம் ஆகையினால காலத்தையே கண்ணாக கொண்டிருப்பவர் கடவுள் நம்ம வடிவங்களில் அதெல்லாம் இருக்குது இல்லாட்டி சில சமயம் ஜடையில் வச்சுடுவோம் சூரியன் சந்திரன் தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா இருக்கும் பூரம் பாம் செனலோ நிலோம்பரமஹர்நாத் அகர்நாத்தா அகர்நாத்தஹஹ சூரியன் ஹிமாம் சுஹு சந்திரன் உமான் இத்தியாபாதிச்சராத்மகம் இதம் எஸ் இவ மூர்த்தியஷ்டகம் ஆக பிரம்மாதீனூத்தம் நிமேஷத்தலநாத் அப்படிபடிக்கணும் பிரம்மாதி பிரம்மதேவன் முதலான அனைத்து ஜீவர்களுடைய ஜீவர்கள்னால் நீங்கள் இதையும் எடுத்துக்கணும் ஜடப்பிரபஞ்சத்தையும் எடுத்துக்கணும் ஆரம்பத்திலிருந்து ஆதாரமாக இருப்பதால் கலனாத்துனா ஆதாரத்வாத் சர்க்கஸ்திதி பிரலய ஆதாரத்துவா இத்தியர்த்த தொடக்கத்துக்கும் எது காரணம் அதாவது ஒரு காலத்துல தோன்றியதுன்னா அப்புறம் கொஞ்ச காலம் இருந்ததுன்னா அப்புறம் மரண காலத்துல எல்லாம் ஒடுங்கி போச்சுன்னா ஆக சிருஷ்டிகாலே ஸ்திதி காலே லயகாலே எல்லாம் காலத்துல வருது சிருஷ்டி ஸ்திதி லயம் சிருஷ்டியும் காலத்துக்கு உட்பட்டது ஸ்திதியும் காலத்துக்கு உட்பட்டது லயமும் காலத்தில் இருக்குது என்ன சொல்கிறார் சிருஷ்டிஸ்திதி லய காரணம் சிருஷ்டிஸ்திதி லய காரணம் காலஹா அதுதான் காலசப்தேன்னு நிர்திஷ்டாவும் காலசப்தேன்னு நிர்திஷ்டா எது அப்படின்னா அகண்டானந்த கோத்வயா அகண்டானந்த அத்வயா காலம் கண்டமா இருக்கு நாலு மணியில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் வகுப்பு கண்டம் கண்டம்னா வரையறைக்கு உட்பட்டது அகண்டம்னா என்ன அர்த்தம் கண்டம்னா பிளவு துண்டு அகண்டம்னா பிளவுபடாதது துண்டு படாதது காலம் பிளவுபட்டது தேசம் பிளவுபடுத்தப்படுகிறது இடம் பிளவுபடுத்தப்படுகிறது எல்லாம் சொல்றாங்க இல்லையா இது வந்து தேனி டிஸ்டிக்ட் எல்லாம் இடம் பிளவுபடு அதுக்குள்ள ஒரு சின்ன இடம் இது இடம் பிளவுபடுத்தப்படுகிறது காலம் பிளவுபடுத்தப்படுகிறது ஆனால் இடத்திற்கும் காலத்திற்கும் ஆதாரமான வஸ்தூ பிளவுபடாதது அதனால அகன் அது மாத்திரமில்லாது சேத்திருக்கார் ஆனந்தா இது வந்து சில சமயம் சில சில சமயம் சிரிப்பார் சில சமயம் அழுவார் சில சமயம் அழுது கொண்டே சிரிப்பார் உள்ளே அழுது கொண்டு வெளியே சிரிப்பார் வெளியே அழுது உள்ளே சிரிப்பார் ஒரு நேரம் ஒரு மாதிரி பிகேவ் பண்றோம் என்ன பிஹேவ் பண்ணாலும் சைதன்ய ஆதாரத்தை விட்டு நாம விலகவே முடியாது நம்ம இப்படி எல்லாம் எல்லா விதமான சஞ்சலத்தையும் மாறுதலையும் சொல்லிட்டுதானே இருக்கும் அதனால வந்து பிளவுபட அதை கவனிக்க மாட்டேங்கிறோம் அதுதான் அகண்டானந்தா அகண்ட ஆனந்தா அகண்டானந்தம் பிரம்மந்தான் அகண்டானந்த அத்வயா காலஹா பிரம்மனை தான் அப்படி சொல்றேன் அகண்டானந்த அந்த என்னோட புஸ்தகத்தில் அகண்டானந்த அத்வயான்னு இருக்கு வித்யாரண்ய சுவாமி அகண்டானந்த அத்வயா அப்படி இருக்கு தப்பு இல்லது கோன்னு போட்டால் அந்த வழக்கம் இந்த கப்ரத்தையும் வந்து ஏதோ ஒரு அர்த்தம் சொல்லி ஆகணும் ஆனந்தகா ஆனந்தகா ஏவ ஆனந்தகா இல்லையா தேகஹா ஏவ தேககா மாதிரி ஆனந்தகாஏவ ஆனந்தா சுவார்த்தே கப்பிரத்தேயான்னு சம்ஸ்கிருத இலக்கணும் இருக்கு அத்வயான என்ன அர்த்தம் இரண்டற்றது காலத்தில் என்னது இரண்டற்றதா எத்தனை காலம் இருக்குது ஒரு ஒரு பத்திரிக்கையும் அவங்க எப்போ ஆரம்பித்த காலத்தில் இருக்கிறத திரும்பவும் போடுறான் ஆக அத்வயம் அகண்டம் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் புரியறதுக்காக மனசில் பதியறதுக்காக சொல்கிறாங்க ஆக நீங்கள் வேணால் இடத்தாலும் காலத்தாலும் வரையறுக்கப்படாது இடத்தால் பிளவுபடாதது காலத்தால் பிளவுபடாதது எது காலமாகிய பிரம்மன் காலகாலமாகிய பிரம்மன் ஆகையினால எந்த நேரம் தியானம் பண்ணு கேட்பியான்னா எந்த நேரம்னு கேட்க முடியாது நீயே பிரம்மன் பிரம்மன் எங்கே தியானம் பண்ண போகிறது பிரம்மம் தியானம் பண்ணுவோ தியானம் பண்ணாது ஆகையினால பிரம்மம் தியானம் பண்ணாதுன்னு சொல்லி தியானம் பண்ணும் பிரம்மத்துக்கு தியானம் தேவையில்லை பிரம்மம் தியானம் செய்யாது நான் யார் இது புரிஞ்சுக்க முடியாமல் கஷ்டப்படுறேன் அப்படி சொல்றதா இல்லை நான் இது நல்லா புரிஞ்சுன் இருக்கேன் அகம் பிரம்மாஸ்மி எனக்கு தியானம் தேவையில்லைங்கிறத தியானம் பண்ண வேண்டியிருக்கேன் விவகார திருஷ்டியில் சொல்லு அகண்டானந்த அத்வயா காலத காலசப்தேன்னு நிர்திஷ்டா அவ்வளவுதான் சரி இனி ஆசனம் சொல்ல போகிற ரெண்டு ஸ்லோகம் ஆசனத்துக்காக சொல்ல போகிறார் ஆசனம் என்னது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது இப்படி தான் போக போகிறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சாச்சு ஆனால் எனக்கு ஸ்லோகத்தை வரிசையாக சொல்லணுமே நானும் ஸ்லோகத்தை சொல்லி ஆகணும் நீங்களும் ஸ்லோகம் ஸ்லோகமாக படிச்சு என்னதான் சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்களும் ஆசனங்கிறது என்னது எதில் உக்காரணும் எப்படி உக்காரணும் சொன்னோம் இல்லையா தேசத்தை என்ன சொன்னோம் எந்த இடத்துல எந்த இடத்துல உட்காரணம் எந்த இடத்துல உட்காரணம் எந்த இடத்துல தியானம் பண்ணணும்னு சொன்ன அது காலத்துக்கு சொன்னோம் எந்த இடம்னு சொன்னோம் தேசத்தை விசாரம் பண்ணினோம் அப்புறம் காலம் வந்து எந்த காலத்தில் தியானம் பண்ணுறதுன்னு விசாரம் பண்ணினோம் ஆனால் இதெல்லாம் நீங்கள் வேண்டான்னு வச்சு இதெல்லாம் இப்படி போட்டிருக்கு அதனால் எனக்கும் என்ன தமிழ் மலையாளத்தில் ஒன்று சொல்லுவாங்க ரோகி கொதிச்சதும் நெய்யே வைத்தியன் விதித்ததும் நெய்யே அப்படின்னு ஒரு பழமொழி அதாவது வியாதி இருக்கிறவனுக்கும் நெய் சாப்பிடணும் ரொம்ப ஆசை நெய் சாப்பிடணுன்னு ஆசை வைத்தியரை என்ன சொன்னார்னா நெய் சாப்பிடுன்னார் என்ன கஷ்டமாக என்ன எனக்கும் நெய் சாப்பிட பிடிக்கும் ஆயுர்வேதத்துக்கு நெய் நிறைய எல்லாம் வந்து இதுக்கு நெய் அதுக்கு நெய் எல்லாம் அதெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க அதனால் வந்து அதெல்லாம் பத்து ஐம்பது ஒரு நூறு வருஷம் இருக்கிற நெய்யெல்லாம் என்னெல்லாம் உடம்புல தேய்ச்சுட்டு அது என்னெல்லாமோ வியாதி போயிடும் ஷட்டியில் போட்டு உள்ள புதைச்செல்லாம் வச்சுருப்பாங்க அதனால் ரோகி கொதித்ததும் நெய்யேன்னு அர்த்தம் ரோகியானவன் விரும்புவதும் நெய்யே அந்த நெய்யே வேற இழுக்கணும் தேற்றியகாரம் வேறு ரோகி கொதித்ததும் நெய்யே வைத்தியன் விதித்ததும் நெய்யே அதே மாதிரி நம்மளும் நமக்கும் தியானம் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் இருக்குது சாஸ்திரம் வேறு என்ன சொல்கிறது அதெல்லாம் தியானமாக அப்படின்னு சொல்கிறது நமக்கோ சௌரியமாக போச்சா நம்ம ஒரு நாள் அப்படி உட்காந்து தியானம் பண்ணி பார்த்ததும் இல்லை இப்போ அதை படிக்கிறவமா ஓஹோ தேவையில்லை போல் இருக்குது நமக்கோ அதுதான் வேணும்னு நினச்சோம் அதுவும் சாஸ்திரமும் அதுதான் சொல்லிடுச்சு எனக்கு அபரோக்ஷ அனுபூதி ரொம்ப பிடிச்சது கிருஷ்ணர் கூட கீதையில் எரிஞ்சால் உட்காந்து தியானம் பண்ணுன்னு சொல்கிறார் அபரோக்ஷானுபூதியில் அப்படி சொல்லவே இல்லை எல்லாத்தையும் பிரம்மமாகவே சொல்லிவிட்டார் ஆகையினால பிரம்மாவே ரொம்ப நல்லது அதுபடியே இருந்துட்டா பரவாயில்லை ஆனால் எல்லாத்தையும் பிரம்மத்தோட கனெக்ட் பண்ணி எல்லாம் சர்வம் பிரம்மமயம் தியானம் பண்ண அப்படியே நினைச்சுங்கோ இதுதான் நிதித்தியாசம் காலமும் பிரம்மே தேசமும் பிரம்மமே அப்படின்னு தியானம் அப்படின்னு நினைக்கிறது தான் நிதித்தியாசம் ஆசனம் சொல்ல போற ஆசனத்தை பத்தி என்ன சொல்றோம் எந்த உட்காரணம்னு சொன்னலை எதில் உட்காரணும் எப்படி உட்காரணும் கீதையில் பார்க்குறோம் பகவான் சொல்கிறார் அதாவது இந்த மேடு பள்ளம்லாம் தேசம் சொல்லிக்கிட்டோம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டோம் அப்புறம் ஆசனம் போடணும்னா முதல்ல வந்து தர்ப்புல்ல விரி அது மேலே மாந்தோல் இல்லாட்டி புளித்தோலை விரி அதுக்கு மேலே வஸ்திரம் போடு சைல அஜின குஷோத்தரம் சைலம்னு சொன்னால் வஸ்திரம் அஜினம்னு சொன்னால் தோல் குஷம்னு சொன்னால் தர்ப்புல் தர்ப நல்லா விரித்து அதுக்கு ரொம்ப பவர் இருக்குது இப்போ அதெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணி நிறைய சொல்கிறாங்க இப்போ தர்பைக்கு என்ன இவ்வளோ சக்தின்னு வேதம் முழுக்க தர்பை அவ்வளோ புகழ்ந்துருக்கு தங்கத்தை விட உயர்ந்து தர்பை அதனால் இடுப்பில் பிரம்மச்சாரி கூட தர்பையில் தான் கட்டுவோம் பெண்களுக்கும் கட்டுறது உண்டு கல்யாணத்தில் ஆக முஞ்சி புல் தர்ப்புல்லை அது மாதிரி மாதிரி கயிறு மாதிரி பண்ணி அதுக்கு இருக்க அந்த நுனி நுனி போயிடக்கூடாது நுனியை வச்சு வச்சு வச்சு வச்சு அழகாக அது இது பண்ணுவாங்க பின்னி பின்னி தலை பின்னுற மாதிரி பின் அதை பின்னி அதை வந்து அதை கயிறு மாதிரி பண்ணி இது பண்ணுறது கோவிலில் கூட பார்த்திங்கன்னா த துவஜஸ்தம்பத்தில் அதை கட்டுவாங்க அதை கயிறு மாதிரி பண்ணி கட்டுறது எத் தர்புஞ்சீலை பவித்ரம் வை தர்பாக வேத மந்திரம் ஆ தர்புல்லை போட்டு அதுக்கு மேலே தோல் எல்லாம் விரித்து இப்போ அப்படிலாம் பண்ண முடியாது தர்ப புல் ஆசனமெல்லாம் விற்கிறாங்க கிடைக்கிறது தர்பாசனம் கிடைக்கிறது அதுக்கப்புறம் வந்து மாந்தோல் புளித்தோல்லாம் அந்த காலத்தில் காட்டுக்குள்ளே இருந்ததுனால அதெல்லாம் சௌரியமாக இருந்தது இப்போ அதெல்லாம் சட்டப்படியே குற்றம் ஆகையினால நம்ம மேலே வஸ்திரத்தை போட்டு ஏதோ பண்ணுறோம் தியானத்துக்கு சௌரியமாக நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணலாம் ஏதாவது தர்பாசனம் கிடச்சா அது பண்ணிக்கலாம் ரெண்டு இங்கேலாம் என்ன பாய் தானே போடுறோம் போட்டு அது மேலே ஒரு துணியை ஒரு டவல் மாதிரியாவது வச்சுண்டு போட்டுக்கணும் நம்ம ஆசனத்தை இன்னொருத்தர் உபயோகப்படுத்தக்கூடாது அதெல்லாம் தர்மசாஸ்திரம் ஆக எதில் உட்காரணம் அதுவும் ஆசனம் எதில் அமர வேண்டுமோ அதுக்கு பேரும் ஆசனம் எப்படி அமரணுமோ அதுக்கு பேரும் ஆசனம் அதில் வந்து சுகாசனம் பத்மாசனம் ஸ்வஸ்திகாசனம் கோமுகாசனம் அப்படி ஆசனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு சில ஆசனங்கள் தியானத்துக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு மயூராசனம் குங்கூடாசனமெல்லாம் கிடையாது தியானத்துக்கெல்லாம் தியானத்துக்குன்னு சில ஆசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸ்வஸ்திகாசனம் கோமுகாசனம் இந்த மாதிரி ஆசனங்கள் எல்லாம் தியானத்துக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் இவர் ரெண்டு ஆசனம் சொல்லப்படுறார் ஒன்று சுகாசனம் இன்னொன்று சித்தாசனம் சொல்லப்படுறார் ஸ்லோகம் படிக்கலாம் அஜசிர <Sukhe> <Sukhe> ஆசனம் तद्विजानियात। நேதரத் சுக நாசனம் இந்த ஸ்லோகத்துல ரெண்டு விதமா பிரிச்சிருக்காங்க சுகே நைவ்யஸ்மின்னு இருக்கு இல்லையா இந்த சுகே நைவ அப்படின்னு அது சேத்து இருக்கு அதை பிரிச்சு அர்த்தம் பண்ணியிருக்காங்க சுகே நைவ அப்படி ஒரு அர்த்தம் பண்ணப்பட்டிருக்கு சுகேன அப்படின்னு சொன்னால் எங்கே உக்காந்து உனக்கு உட்கார்ந்தா விடாம பிரம்ம தியானம் கைகூடுமோ அங்கே உக்காந்து தியானம் பண்ணியானா அதுதான் சுகாசனம் சிம்பிள் மீனிங் எந்த இடத்துல உக்காந்தா உனக்கு சில பேர் சொல்கிறாங்க இல்லையா நான் இங்கிருந்து கேதார்நாத்துக்கு போனேன் போகிறபோது ஒரு இடத்துல உக்காந்தேன் அந்த இடத்துல என் மனநிலை ஒரு மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அதே இடத்துக்கு திரும்பவும் ரெண்டு வருஷம் கழித்து போனேன் வரல வரல அப்புறம் வேறு எங்கேயோ ஒரு இடத்த பார்க்க வேண்டிதான் நிறைய பேர் கொடுத்தா ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருந்ததுன்னு வச்சு அந்த இடத்துல அது கிடைக்கும் போல் இருக்குதுன்னு வச்சுப்பாங்க கொஞ்சம் நேரம் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏன் அந்த இடத்துல கிடச்சது இல்லை அங்கேயே உட்காந்துருக்க வேண்டியதானே எதுக்கு நகந்த எதுக்கு அங்கேருந்து நகர்ந்து போகணும்ப்பா அங்கே தான் வந்து சமாதி அதனால் அங்கேயே இருந்திருக்க வேண்டியதானே இல்லை இல்லை காஃபி குடிக்கணும்னு தோணிச்சு அப்புறம் போக வேண்டியிருக்கு அதெல்லாம் நம்ம நினைக்கிறோமே தவிர அங்கேயே இருக்க அப்போதான் அது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அமிர்தமாக இருக்குன்னா அது கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் நம்ம நார்மலுக்கு வந்துடும் அதே இடத்துல நீங்கள் திரும்ப திரும்ப இப்படி பார்த்து எப்படி பார்த்து உட்காந்தாலும் வராது ஆகா அந்த இடம் நினச்சிக்கிறோம் நம்ம இங்கே இவர் என்ன சொல்கிறார்னா எந்த ஆசனத்தில் எந்த இடத்துலன்னு சொல்லிட்டேனோ ஆ எந்த ஆசனத்தில் உக்காந்தா உனக்கு வந்து பிரம்ம சிந்தனை ரொம்ப சௌரியமாக இருக்குமோ அது இங்கே தப்பு இல்லை எந்த ஆசனத்தில் உக்காந்து தியானம் பண்ணினா உனக்கு சௌரியமாக இருக்குமோ அந்த ஆசனத்தில் உட்காந்துக்கோன்னு ஒரு மீனிங் அது செகண்டரி அந்த மீனிங் எடுத்துக்கல இப்போ என்ன நமக்கு தான் தெரியுமே சுகாசனம்னா என்னதுன்னு பிரம்மம் நீங்கள் எது வேணாலும் கண்ணை மூடின்னு யோசிக்கவே வேண்டாம் சுகாசனம் என்ன பிரம்மம் சித்தாசனம் என்ன பிரம்ம என்ன பண்ண போறீங்க சுவாமிஜி நூத்தி நாற்பத்தி நாலு ஸ்லோகம் வரைக்கும்னா எல்லாத்தினையும் இப்படி தான் சொல்ல போகும் ஆனால் சொல்றதை வந்து ஒரு ஒரு விதமாக இப்படியே எல்லாத்தையும் ஒரு ஒரு சாதனத்தையும் சொல்லி யோக சாஸ்திரத்தில் இப்படி சொல்லியிருக்கு வேதாந்த சாஸ்திரத்தில் ஆச்சாரியர் இப்படி அர்த்தம் சொல்கிறார் இப்படி சொல்ல போகிறோம் எஸ்மின் காலே போட்டுக்கணும் எஸ்மின் காலே அஜஸ்ரம் பிரம்மச்சிந்தனம் சுகேனவ பவதி தத் आसनं, சுகாசனம் இது விஜானியாத் இது ரொம்ப ரெண்டாவது அர்த்தம் தான் முக்கியமான அர்த்தம் இல்லை முத சாதாரண அர்த்தத்தை முதல்ல சொல்கிறேன் நேரம் இடமெல்லாம் இல்லை நான் இப்படி இந்த மாதிரி நான் ஒரு கால் மேலே ஒரு கால் போட்டு உட்கார்ந்தேன்னு சொன்னால் எனக்கு வந்து எத்தனை நேரம் ஆனாலும் சரி கால் ஞாபகமே வர்றதில்லை என்னால் தியானம் பண்ண முடிகிறது அதுதான் சுகாசனம் ரொம்ப நேரம் கால காலிருக்கு உடம்பு இருக்குங்கிற ஞாபகமே இல்லாமல் எந்த பாஸ்டரில் உட்கார்ந்தால் உன்னால் தியானம் பண்ண முடிகிறதோ அதுதான் சுகாசனம் ஆனால் அப்புறம் அப்படி இல்லை இன்னொரு அட்ரஸ் சொல்கிறார் இந்த பிரம்மை இருக்கு இந்த பிரம்மை இப்போ இந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குது பிரம்ம சிந்தனம் ஒரே வேர்டாக தானே இருக்குது பிரம்ம சிந்தனம் வித்யாரண்ய சுவாமிகள் அதை ரெண்டாக பிரிக்கிறார் பிரம்ம சிந்தனம் ிேத விஷிணாமூர்த்தே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்டே உபதேசிக்க